பொன்னிலம் மாதராசை பொருந்திரர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எண்ணிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலத்தை இறைவனுடைய அருளால் ஓரளவு சிந்தனை பண்ணி இருக்கிறோம் தத்துவ விளக்கப் படலத்தினுடைய சாரத்தை இப்பொழுது சொல்லுகிறேன் பாயிரம் என்கிற பகுதியில் ஏழு பாடல்கள் அமைந்திருக்கிறது இதில் பரபிரம்ம நமஸ்காரம் அதாவது நிர்குணப் பிரம்ம சிந்தனை அப்புறம் சகுண பிரம்ம சிந்தனை அந்த சகுண பிரம்ம சிந்தனை த்ரிமூர்த்திகளை வணங்குவதாக அமைகிறது ஆக முதல் பாடல் நிர்குண பிரம்மத்தை ஆழ்ந்து சிந்தனை பண்ணுகிறார் ஆசிரியர் இரண்டாவது பாடல் பாயிரத்தில் இரண்டாவது பாடலில் சகுண பிரம்மத்தை சிந்தனை செய்கிறார் நிர்குண பிரம்மே சகுண பிரம்மமாக காட்சி அளிக்கிறது என்ற கருத்து இரண்டாவது பாடலிலே காணப்படுகிறது முதல் பாடலில் நிர்குணப் பிரம்மத்தின் ஸ்வரூபம் சொல்லப்படுகிறது இரண்டாவது பாடலிலே நிர்குண பிரம்மே சகுணஸ்வரூபமாக சகுண பிரம்மமாக காட்சி அளிக்கிறது என்று கூறி சகுண பிரம்மத்தையும் நமஸ்காரம் செய்வதாக சொல்லுகிறார் சகுண பிரம்மமாக இலங்குகின்ற நிர்குண பிரம்மத்தை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் அப்புறம் மூன்றாவது நாலாவது பாடலில் குருவை வணங்குகிறார் குருவினுடைய அனுகிரகத்தினால்தான் பிரம்ம ஜானம் கிடைத்தது குருவினுடைய அனுகிரகத்தினால்தான் அத்வைத ஜானம் சித்தித்தது என்ற கருத்தை இரண்டு பாடல்களிலே பாடுகிறார் ஐந்து ஆறு ஏழு முதலிய பாடல்களிலெல்லாம் இந்த சாஸ்திரத்துக்குரிய அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லுகிறார் ஐந்தாவது பாடலில் முதல் பகுதியில் மீண்டும் குருநாதரை வணங்கி மந்த அதிகாரிகளுக்காக இந்த சாஸ்திரத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு அதிகாரியை சொல்லுகிறார் அப்புறம் ஆறாவது பாடலில் இந்த சாஸ்திரத்தையும் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனத்தையும் விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் சொல்லுகிறார் அந்த விஷயத்தை சொல்லுகிற விதம் எப்படி என்று ஏழாவது பாடலிலே சொல்லுகிறார் ஆக இவ்வாறு பாயிரம் அமைந்திருக்கிறது ஆக நிர்குண பிரம்ம நமஸ்காரகா நிர்குண பிரம்ம அனுசந்தானம் அனுச்சிந்தனம் சகுண பிரம்ம துவாரா நிர்குண பிரம்ம அனுசந்தானம் குரு நமஸ்காரா குருவனுடைய குரு எதனால குருவை நமஸ்காரம் பண்ணுறோங்கிற காரணத்தை சொல்லி குருவை நமஸ்காரம் பண்ணுதல் பிறகு விஷயத்தை அதிகாரி விஷயம் பிரயோஜனம் இவற்றையெல்லாம் நன்றாக சொல்லி சொல்ல போகிற விஷயத்தையும் சொல்லிவிடுறது இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அதை சொல்லணும் கடைசியில் இஷ்ட தேவத்தையும் வணங்குறார் முத்தனை வெங்கடேச முகுந்தனை கத்தனை அப்போ இஷ்ட தேவதா நமஸ்காரம் பண்ணி சந்தேகம் தெளிதல் என்றும் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திருப்படலமாக வகுத்து உரை செய்கின்றேனே அப்படி சொல்கிறார் இப்போ ஒன்றாவது பாடலில் இந்த பாயிரம் நிறைவு பெறுகிறது இப்போ பாயிரம் வந்து என்ன பெரியோர்களை வணங்கி கூறப்போகின்ற விஷயத்தை தகுதியை பயனை இவற்றையெல்லாம் சொல்லி சொல்லுகிற முறையை பற்றியும் ஓரளவு விளக்கி சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் பிறகு தத்துவ விளக்கம் துவங்குகிறது பாயிரம் என்ற சொல்லுக்கு முகவுரை என்று பொருள் ஆயிரம் முகத்தானாயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்று என்பது தொல்காப்பியம் நூல் எத்தகைய பெரிய நூலாக இருந்தாலும் பாயிரம் சொல்லவில்லை என்றால் அது நூலாகக் கருதப்பட மாட்டாது ஆயிரம் முகத்தானாயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்று அந்த இலக்கணத்தின்படி பாயிரம் சொல்லப்பட்டது இனி நூலை வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை விளங்கி விளக்கி சொல்லக்கூடிய இந்த நூலை விளக்குகிறார் தத்துவங்கள் விளக்கப்படுகின்றன தத்துவங்கிறது ஜகத்து தத்துவம் ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் எல்லாமே சொல்லப்படுகிறது அதனால் தத்துவம் விளக்கப்படுகிறது பட்டலகான்னா போர்ஷன் பகுதி தத்துவத்தை விளக்கும் பகுதி சம்ஸ்கிருத்தில் பட்டலகாம்போம் பிரதம பட்டலகா தித்திய பட்டலகாம் போ தமிழ பட்டலம் இப்போது முதல் ஐந்து ஸ்லோகங்களில் அதிகாரியினுடைய லக்ஷணம் சொல்லப்படுகிறது முதல் நான்கு ஸ்லோகங்களில் சொல்லப்படுகிறது ஐந்தாவது ஸ்லோகத்திலையும் அது அடைந்திருக்கு அது நமக்கு தெரியும் நித்யா நித்திய வஸ்து விவேகா இஹா முத்தார்த்த ஃபலபோக விராக சமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷத்வம் இதெல்லாம் தெளிவாக நாலு பாடலில் சொல்லிவிடுறார் முதல் பாடலில் வந்து நான்கு வகையான சாதனங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லிவிட்டு ரெண்டாவது பாடலில் வந்து சமத்தை பற்றி விளக்கி சம ரெண்டாவது பாடல்லையும் மூணாவது பாடல்லையும் சமம் தமம் உபரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானத்தை விளக்கி நான்காவது பாடலில் இந்த அதிகாரித்வம் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல் பாடலில் நித்தியா நித்திய வஸ்து விவேக்கமும் சமாதி சட்க சம்பத்தியும் முமுக்ஷத்துவம்னு நாலு சாதனம் இருக்குதுன்னு சொல்லி இரண்டாவது பாடல்லையும் மூன்றாவது பாடல்லையும் அந்த சமாதி சட்க சம்பத்தியை விளக்கி சொல்லி நாலாவது பாடல்ல இந்த அதிகாரித்வம் இல்லைன்னு சொன்னால் ஞானம் சித்திக்காதுங்கிற விஷயத்தை சொல்கிறார் அல்ல ஏஷு சத்ஸ்வேவ்நிஷ்டா எதபாவே ந சித்தியதி என்று விவேகச்சூடாமணியில் பார்த்தது போல சாதனானி கதிதான மனீஷிபிஷு சந்நிஷ்டா எதபாவே ந சித்தியதி இந்த சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சாதனானி உங்களுக்கு அந்த செலக்டட் போர்ஷனில் இருக்குமான சந்தேகம் சாதனானி கதித்தான மனீஷி ஏஷு சத்ஸ்வேவ சன்னிஷ்டா எதபாவே ந சித்திய இந்த நாளும் இருந்தாத்தான் ஞானம் சித்திக்கும் இல்லைன்னா சித்திக்காதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு விவேக சுடாமணில அதை கம்பேர் பண்ணி பாருங்கோ சாதனம் ஒன்றின்றி சாதிப்பார் உலகில்லை சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆகையினால அதனுடைய அவசியம் நாலாவது பாடல்ல சாதன சதுஷ்டய சம்பத்தியினுடைய அவசியம் வலியுறுத்தப்படுகிறது அதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது நான்காவது பாடலிலே ஐந்தாவது பாடலிலே அந்த முமுட்சு ஜிஜ்யாசுவாக மாறுகிறான் என்று காட்டப்படுகிறது பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே ஆகவே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த துக்கத்துக்கு காரணம் அஜானந்தான் அஜ்ஞானத்தை நிவிற்த்தி பண்றதுக்கு ஞானம்தான் வேணும் அப்படின்னு விவரம் தெரிஞ்ச சிஷியனாக இருக்கிறான் இவன் ஆக ஞானமே சாதனம் என்று அறிந்த சாதகன் இந்த சாத சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடைய இந்த அதிகாரியானவன் ஜிஜாசுவாக மாறுகிறான் என்ற கருத்தை ஐந்தாவது பாடல் கூறுகிறது ஆறாவது பாடலிலே குருவை அணுகுகின்ற தன்மையை கூறுகிறது ஏஷனாத்ரய வினிர்முக்தஹாசன்னு யாவது யதாசாஸ்திரம் குரு உபசதனம் ஏஷனாத்ரய ரஹிதகா அதாவது பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மூன்று ஆசைகளையும் உதறி தள்ளிவிட்டு அதாவது முரைப்படி ஆசிரியரை அணுகுகிறான் என்ற கருத்து ஆறாவது பாடலிலே சொல்லப்படுதல் ஆ ஐந்தாவது பாடல் ஜிஜ்ஞாசுவாக மாறுதல் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக ஆறாவது பாடல் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அப்படி அந்த அர்த்தம் இருக்குது துறவு மனப்பான்மை அல்லது துறவு வாழ்க்கை அதை உடையவனாக இருந்து கொண்டு தகுதி முறைப்படி குருவே அணுகிற முறைப்படின்னா என்ன போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ரொம்ப அழகான வார்த்தை இது இந்த இதை எடுத்துன்னு போகல வெறுங்கையோட போகாதே வெறுங்கையோடு போகாதேன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஏதாவது பழமோ புஷ்பங்களோ உன்னுடைய நம்பிக்கையே அன்பை வெளிக்காட்டுற மாதிரி இதாக எடுத்துட்டு போகணும் கர்பஸ்திரியை பார்க்குற போது கையில் வெறுங்கையோடு போகக்கூடாது குழந்தைகளை பார்க்குற போது வெறுங்கையோடு போகக்கூடாது கோயிலுக்கு போகிறபோது வெறுங்கையோடு போகக்கூடாது அப்புறம் வந்து பிராமணனை பார்க்குற போது வெறுங்கையோடு போகக்கூடாது இப்படிலாம் இருக்குது குருவை பார்க்குற போதும் போகக்கூடாது அதில் யாரை பார்க்க போனாலும் இந்த சாஸ்திரத்துலலாம் சொல்லியிருக்கு வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் என்ன தேவை தண்ணியை ஒரு பாட்டில் தூயின்னு போகிறது ஒரு ஒரு மினரல் வாட்டர் கொண்டு வாங்கி கொடுக்குறேன் சுவாமிக்குன்னு ஏதோ ஒரு பேரிச்சம்பளத்தை வாங்குறது கல்கண்டை வாங்கிறது பிஸ்கட் பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிறது இந்த சிம்பிள் மெத்தடுது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறது சாக்லேட்டு பிஸ்கெட்டு என்னமெல்லாம் நம்ம சாப்பிடுவோமோ அது பகவானுக்கு நிமதி பண்ண வேண்டிதான் இப்போ இது பெருங்கையோடைய போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை சென்று ஞான சர்க்குருவை கண்டு அதில் தான் சென்று வணங்கினானே அப்படி சொல்லியிருக்கேன் அங்க ஊருக்கு வந்திருந்தார் எதேச்சியா அப்போ போய் பார்த்தான்ண்ணா அப்போவும் போனான் அது சென்று வணங்கினான் வீட்டுக்கு வந்தவரை வணங்காமல் இருக்கிறவங்களாம் இருக்கான் வீட்டுக்கே வந்தால் கூட குருநாதர் வீட்டுக்கே வந்தாலும் வணங்காதவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க இவர் வந்து போய் வணங்கினான் சென்று ஞான கண்டு நன்றாக வணங்கினானே வணங்குறது நன்றாக வணங்கினானே அப்போ ஏழாவது பாடல்ல ஏழாவது பாடல்ல பரிப்பிரஷ்னம் பரிப்பிரஷ்னம்னு போடலாம் அத பரிப்பிரஷ்னம் சொல்லப்போனால் அஞ்சு ஆறு எல்லாமே குருவை அணுகுகின்ற முறை தான் அறிவை விரும்பி உலகத்தை துறந்து குருவை நாடி வணங்கி வேண்டுகோள் விடுத்தல் பிணங்கிய கோஷ பாச பின்னலை என்னை இரட்சித்தல் வேண்டும் என்றான் பரம்பொருளோடு யாண்டும் இணங்கி இருக்கின்ற குருவே இணங்கிய குருவே அப்படி சொல்லி இணங்கிய குருவேங்கிறது வெளிவேற்றுமை இணங்கிய இணங்கிய குருவே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷபாச பின்னலை சின்னமாக்கி ரட்சித்தல் வேண்டும் என்றான் அதனால என்னுடைய துக்கத்தை நீக்கணும் வெயில் சகித்திடா புழு போலன்னு போயிருக்கான் அதனால ஒரே தாபம் இந்த தாபத்துக்கு நிவர்த்திக்கு ஞானந்தான் தாபத்ரயா சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா ஜெய் நமோ நமஹா இன்னமும் வரு திடீர்னு தாபத்ரய அக்னி மூன்று தாபத்ரயா அக்னி ஆதி தெய்விக ஆதி பௌத்திக அதனால வந்து அப்படி துவைச்சுருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அம்பாள் வந்து எப்படி இருக்காளான்னு சமாஹ்லாதன சந்திரிகா நன்கு குளிர்விக்கின்ற சந்திரிகையாக இருக்கிறாள் லலிதாசராஜர் அது மாதிரி போகிறாள் அப்புறம் வந்து குருநாதருடைய உபதேசம் எட்டாவது பாடலில் அப்படியே சுருக்கமாக சொல்லிகிட்டே போகிறேன் ரன்னிங் கமெண்ட்ரின்னு பேர் இதுக்கு சாரமாக இது என்னென்னு கேட்டால் அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி இப்படியே சொல்லிகிட்டே போகிறது சும்மா ஒரு ஒரு பாட்டு அப்படியே லேசாக சொல்லிகிட்டே போகிறது திடீர்னு அப்புறம் ஒரு பத்து பாட்டை சேர்த்துருவோம் அப்படி ஒரு தள்ளு ஒரு ஹை ஜம்ப் அப்புறம் ஒரு லாங் ஜம்ப் முடிஞ்சுது செம்மரி ஓவர் ஒரே மணி நேரம்தான் அப்போ வந்து அவர் வந்து போன உடனே அந்த தீட்சை முறை இதெல்லாம் சொல்லப்பட்ட குருநாதர் வந்து ஆமை போல மீன் போல பறவை போல அது மாதிரி சங்கல்ப சக்ஷு தீக்ஷை ஸ்பர்சத தீட்சை இதெல்லாம் சொல்லி உபதேச தீட்சையும் பண்ணுறேன்னு சொல்கிறார் வாக்ஷான்னு பேர் வாக் தீக்ஷான் என்ன உபதேசம் பண்றது வாக்குதீக் சங்கல்பீக்ஷா ஸ்பர்ஷ தீக்ஷா இத்தனையும் மூணு தீட்சையும் பண்ணி வாக்தீக்ஷ பண்றேன் ஆனா நீ கொஞ்சம் கேட்கணும் அப்பா நான் சொல்றத அப்படின்னாரு அப்படின்னு சொன்ன அவனுடைய பதில் மறுபடியும் அவன் நமஸ்காரம் பண்ணுறான் ஒன்பதாவது பாடல்ல வணங்கி இந்த கஷ்டத்தையெல்லாம் தீர்த்துட முடியும்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் எங்கே போனாலும் என்ன உனக்கெல்லாம் உனக்கா உன் கஷ்டமா தீரவே தெரியாது நீ உன் மூஞ்சி எப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் ஒருத்தர் தான் என்ன சொன்னார்னா நிச்சயமாக உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடும் கவலையே நான் இருக்கேன் இன்னும் சரியான ஆள் போய் பார்த்துருக்கான் இன்னைக்கு கவலையே படாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே ஆனந்த பாஷ்பம் காட்டி ஆனந்த கண்ணீர் ஒழுக திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணி சொன்ன ஒன்பதாவது பாட்டு இப்படி சொல்கிறது அதெல்லாமே என்னென்ன இதெல்லாம் குரு உபசதனம் என்ன குரு குரு குரு பி குருணா கிருத்த ஆஷ்வாசகா இதெல்லாம் சம்ஸ்கிருத சொன்ன வந்தா வந்துட்டு இருக்கா முதல்ல தாங்க முடியாமது உட்கார்ப்பா உட்கார் உட்கார் மாட்டிருக்கா கொண்டா கொடு சாப்பிடு முதல்ல சாப்பிட பாவம் எங்கிருந்தோம் தவிச்சுன்னு வந்துட்டுருக்கான் சாப்பிடுப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்தவன் சொன்னதுக்கப்புறம் மெதுவாக சொல்கிறது இருக்கு இல்லையா குருணாகிருத்த ஆஷுவாச முதல்ல ஆஷ்வாசப்படுத்தணும் ஆஷுவாசப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் முதல்ல உட்காந்து ஆரம்பரை விசிராந்தியெல்லாம் எடுத்துக்கோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் வேணாம் பண்ணிக்கோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம் அதுதானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக மெது சொல்கிறது அவனுக்கு ஹிதமாக சொல்கிறது பண்ணுறார் குருநாதர் அதில் சொல்கிறார் அப்புறம் பத்தாவது பாட்டில் வந்து அவன் சொல்கிறான் நான் சரியில்லைனாலும் குருநாதா நீங்கள் என்னை சரி பண்ணணுங்கிறான் நான் சரியில்லாதவனா இருக்கலாம் ஆனாலும் என்னை சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை எப்படி இவருக்கு தான் வேலை நல்லா சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடு ஏற்றல் வேண்டும் என்றான் அதனால குருநாதர் வந்து குருநாதர்கிட்ட சொல்கிறான் எங்கிட்ட தகுதி யோக்கியதை கம்மியாக இருந்தாலும் அந்த யோக்கியதை கொடுத்து என்னை உருவாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு குருநாதா அப்படின்னு சொல்லி அப்போ இதை புரிஞ்ச உடனே அவர் தெரிஞ்சுனு விட்டார் குருநாதர் பதினோரா பாட்டில் இதெல்லாம் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது இவன் வந்து ப பணிவான ஆள் இவன் அடங்கிய விற்த்தியான் எல்லாம் அடிபட்டிருக்கான் வாழ்க்கையில் பார்த்துருக்கான் இந்த ஜென்மாவில் பட்டானோ இதுக்கு முன்னாடி பட்டானோ அதனால் அடிபட்டிருக்கான் நல்லா வாழ்க்கையில் அதனால் இவனுக்கு சொன்னால் நமக்கு வீண் போகாது வார்த்தையெல்லாம் இல்லாட்டி அப்படியே கட்டாந்தரையில் விட்ட தண்ணி மாதிரி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதில் வந்து பிரயோஜனம் ஏற்படும் தெரிஞ்சார் அதனால் உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓது உபதேசம் ஓதுவாரே படத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஜீவனை பார்த்து உபதேசம் சொன்னார்னு சொல்லி பதினோராவது பாடல் சொல்லியது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் வந்து முதல்ல குருவை அணுகிறது சம்சாரி ஒருவன் குருவை அணுக குருநாதர் அவனுக்கு அவனுக்கு உபதேசம் செய்வதாக சங்கல்பிக்க அவனை கருணை கண்களோடு நோக்க அவனை தடவி கொடுக்க உபதேசம் செய்கிறேன் என்று சொல்ல அதுக்கு பிறகு அவன் வந்து நான் சரியா இல்லாட்டாளன் என்னை திருத்தலாம் சுவாமின்னு சொல்ல உடனே வந்து இவனுக்கு பணிவானவன் தெரிஞ்சுக்க அதுக்கு பிறகு சொல்கிறார் பன்னெண்டாவது பாடல்லையும் பதிமூணாவது பாடல்லையும் தன்னை அறிஞ்சா தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் காண வேண்டும் பன்னெண்டாவது பாடலையும் பதிமூணாவது பாடலையும் உண்மையை தன்னை பற்றிய உண்மையை உணர வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது உன்னை பற்றிய உண்மையை நீ உணர்வாயானால் உனக்கு ஒரு துயரமும் இல்லை இன்ப துன்பங்களை கடந்த பேரின்ப நிலையை நீ பெறுவாய் அப்படின்னு சொல்றார் குருநாதர் அப்படி சொன்ன உடனே பையன் சிஷ்யன் இப்போ உபதேசம் ஆரம்பித்தாச்சு இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் உபதேசம் தொடங்கி விட்டது பதினாலாவது பாடலில் சொன்னால் குருநாதா எல்லாருக்கும் தன்னை பற்றிய அறிவு இருக்கத்தானே செய்கிறது அதனால் தன்னை பற்றிய அறிவு இருந்தாலும் அவர்கள் துன்பப்படுகிறார்களே அது ஏன் அப்படின்னு கேட்டால் அப்பா தன்னை பற்றிய அறிவு இரண்டு விதமாக இருக்கிறது பொதுவான சாதாரண அறிவு என்று ஒன்று இருக்கிறது அது உடம்பை பற்றிய அறிவு ஆனால் உண்மையிலேயே தன்மை தன்னை பற்றிய ஆத்மாவை பற்றிய அறிவு எல்லோருக்கும் இல்லை சாமானிய ஜானம் எல்லோருக்கும் இருக்கிறது நான் விசேஷ ஜானம் பெற வேண்டும் என்று உன்னிடம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார் பதினைந்தாவது பாடலில் பதினைந்தாவது பன்ன பதினாலாவது பாடலில் சொல்லப்பட்ட கருத்து என்ன உயிர்கள் அனைத்தும் ஜடந்தானா தாங்களுடைய கருத்து அவ்வாறு துவனிக்கிறதே ஆயினால் நீங்கள் என்ன சொல்லணும் நாங்கள்லாம் வந்து உயிருள்ள உயிருள்ள உணர்வுள்ள ஆட்கள் எங்களுக்கு ஞானம் இல்லாமலாயிருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருக்கிற ஞான சாமானிய ஞானம் அப்பா அப்படி சொன்ன உடனே அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பாட்டில் இந்த பதினஞ்சாவது பாட்டிலே வந்துவிடுறது இந்த சரீரத்துக்கு வேறாக யார் இருக்கா அதாவது இது உடம்பு அவரை சொல்கிற பாருங்கள் இன்னது தேகம் இவன் தேகி ஏன உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் அழகான வார்த்தை இது தேகம் இது இவன் தேஹி அப்படின்னு யார் பிரித்து தெரிஞ்சுக்கிறானோ தேக தேகி விவேகா ஆத்மா அநாத்ம விவேகா அது வேற தேக தேஹி விவேகா தான் கரெக்டு அதுக்கப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் தேக தேகி விவேகம் வந்து யாருக்கு இருக்கோ அவன்தான் அவன்தான் ஆத்ம ஜானினர் உடனே சொன்னால் இந்த தே இந்த தேகத்துக்கு வேறாக தேஹின்னு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான் தேகத்துக்கு வேறாக தேகி எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டான் அப்போ உடனே அவருக்கு வந்து புரிய வச்சார் பதினாறாவது பாட்டில் சொன்னார் அவஸ்தாத்ரய சாட்சி யாரப்பா அவஸ்தாத்ரயத்தில் இருக்கிறவன் வந்து அவஸ்தாத்திரயத்திலேயே இருக்கானா அவஸ்தாத்ரயமாகவே இருக்கானா அவஸ்தாத்ரயத்தை அறிகிறானா அவஸ்தாத்ரயத்தை அரியறவன் அவஸ்தாத்ரய ரூபமாகவே இருக்கானா அவஸ்தாத்ரய வத்திரிக்தமா இருக்கானா அப்படின்னு கேட்டார் அவர் பதினாறாவது ஸ்லோகத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் என்ன கேட்டது அவஸ்தாத்ரய அவஸ்தாத்ரய ஸ்வரூபி அவஸ்தாத்ரய வத்திரிக்தா அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மா ஆத்மா அவஸ்தாத்ரய ஸ்வரூபம் அல்லது அவஸ்தாத்திரைய சாட்சியா அப்படிங்கறத கேட்டார் புரியுறதில்ல இதுக்கு பேர் அன்பய வெத்திரேக்க நியாயம் அன்பைய வெத்திரேக நியாயத்தின்படி ஆத்மா உபதேசம் என்றார் உனக்கு அவஸ்தைகள் மாறுகின்றன ஆனால் நீ மாறுவதில்லை விழிப்பும் கனவும் உறக்கமும் உன்னிடத்தில் வந்து போகிறது ஆனால் நீ அதிலிருந்து நீ மாறாமல் அந்த மூன்றையும் காண்கிறாய் என்று அர்த்தம் படும்படி சொன்னார் அது அவனுக்கும் புரிஞ்சுது ஆனால் எனக்கு தெளிவாக புரியலை நீங்கள் இதை தெளிவாக விளக்கி சொல்லணும்னு பதினேழாவது பாடலில் கேட்டேன் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஐந்தாவது பாடலில் ஐந்தாவது பாடல்லிருந்து இந்த பதினேழாவது பாடல் வரைக்கும் ஸ்ரீடன் குருவை அணுகுதலும் ஸ்ரீடன் குருவை சரணாகதி பண்ணுதலும் குருநாதர் அவனுக்கு ஆறுதல் கூறுவதும் பிறகு அவன் பணிவை அவனுடைய பணிவை அவன் வெளிப்படுத்துவதும் அவனுக்கு ஆத்மஜானமே உற்ற உபாயம் என்று சொல்லுவதும் ஆத்மஜானத்தின் தன்மையை பற்றி சற்று சிந்திக்கவும் பிறகு அவஸ்தாத்ரயத்தை பற்றி சொல்லவும் படுகிறது இதுவரைக்கும் இல்லையா அப்படி புரிஞ்சுக்கணும் அண்மைய வித்திரேக நியாயத்தின்படி உபதேசிக்கப்பட்டது அப்புறம் பதினெட்டாவது பாடலில் இருந்து ஆரம்பித்து அத்தியாரோப அபவாதமும் அப்பவாதம் நடக்கிறது அதாவது முப்பத்தி ஏழாவது பாட்டு வரைக்கும் கைவல்யன மனித பொன்னம்பல சுவாமிகள் உறவில்ல வந்து நாற்பத்தி நாலாவது பாட்டு நம்ம இந்த முதல் ஏழு பாட்டை ஏழு தனியாக வச்சு விட்றோம் அப்படி பார்த்தா முப்பத்தி ஏழு அந்த புக்கில் பார்த்தா நாற்பத்தி நாலு எதில் நாற்பத்தி நாலு அதான் அதில் நாற்பத்தி நாலு புஸ்தம் புத்தகம் மாறுறது சரி இப்போ பதினெட்டு பத்தொம்பதில் பதினெட்டாவது பாடலில் அத்தியாரோபத்தை சொல்கிறதுக்கு பிரதிஜை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது இந்த பாட்டு அதாவது மரங்களை காட்டி சாக்காச்சந்திரன் நியாயம் அருந்ததி நியாயம் ஸ்தூலாருந்ததி நியாயம் அப்படிங்கிற ரெண்டு நியாயத்தை சொல்லி அந்த ஸ்தூலத்தை சொல்லி சூக்மத்தை சொல்கிறதுக்காக குருநாதர் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கைவில் நினைத்த கரு நூல் சொல்லுகிறது அவர் சொல்கிறார் அத்தியாரோப அபவாத கிரமம்னு ஒன்று இருக்கப்பா அத்தியாரோபத்தினால பந்தம் அபவாதத்தினால மோட்சம்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் ஆரோபத்தினால பந்தமாம் அபவாதத்தினால முக்தியாம் இப்போ நான் உனக்கு ஆரோபத்தை பற்றி சொல்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார் அப்போ அத்தியாரோப அபவாதத்தை அத்தியாரோப அபவாதத்தின் மூலமாக இப்படி போட்டுக்கணும் சாகா சந்திர நியாயத்தின் படியும் ஸ்தூலாருந்ததி நியாயத்தின் எல்லாம் விஷயம் ஸ்தூல அருந்தத்தின் நியாயத்தின் ஆசிரியர் அத்தியாரோப அபவாதத்தின் மூலமாக பரம்பொருள் தத்துவத்தை உபதேசிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி அப்புறம் வந்து இருபதாவது ஸ்லோகத்தில் அத்தியாரோபத்தினுடைய லக்ஷணம் சொல்லப்படுகிறது அத்தியாரோபரூபம் அத்தியாரோபத்தினுடைய ஸ்வரூபம் இருபதாவது பாடல்லே சொல்லப்படுகிறது ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்துவினை ஓர்தல் நாரூடு பணியாய்த் தோன்றல் நரனாகி தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல் என்று கற்பனையின் இலக்கணமானது விளக்கி விளக்கிக் கூறப்படுகிறது இப்போ இருபத்தி ஓராவது பாடல்ல தார்ஷ்டாந்தத்தை சேர்க்கிறார் திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது இருபதாம் பாடல் அத்தியாரோபத்தினுடைய திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது இருபதாவது பாடலிலே அதான் இந்த புக்கு கணக்குப்படி இருபதாவது பாடல்ல நீங்கள் பார்த்துங்க நம்பர்ல உங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்பர்னா இருபத்தி ஏழுன்னு போட்டுக்கணும் நான் எது சொன்னாலும் இந்த நம்பர்ல சொல்றத இருபத்தி ஏழுன்னு போடணும் அப்புறம் கொஞ்சம் தூரத்தை கழிச்சு நம்பர் போட்டிருக்காரு அதையும் நான் சொல்றேன் அப்போ இந்த நாமரூபத்தில் தான் நாமரூபம் இல்லாத இந்த வஸ்தில பிரம்மன் பிரம்மன்ல இந்த ஜகத்தெல்லாம் தோன்றியதுன்னு சொல்லப்பட்டது அப்புறம் அந்த அத்தியாரோபத்தினுடைய கிரமம் சொல்லப்படுகிறது அத்தியாரோப கிரமம் உலகம் தோன்றிய விதம் பரம்பொருளில் மாயையால் உலகம் தோன்றிய விதம் கூறப்பட்டது பிரபஞ்சம் தோன்றிய விதம் கூறப்படுகிறது இருபத்தி ரெண்டு எல்லாம் சொல்கிறார் நிறைய ஸ்லோகங்களில் போகிறது முதல்ல என்ன சொன்னார்ன்னா மாயா இருக்குது அந்த மாயையில் வந்து ஈஸ்வரனுடைய அந்த சுத்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் வந்தவுடனே அந்த மாயையில் இருக்கிற மூணு குணமெல்லாம் வெளிப்படுறது அப்படின்னார் அந்த மூணு குணத்தினுடைய தன்மையை இருபத்தி மூணாவது பாடலில் சொன்னார் இது ஒரு கிரமம்னு சொன்னார் இருபத்தி நாலாவது என்ன சொன்னார் அவ்வக்தம் மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் அதில் வந்து அந்த அகங்காரத்தில் இருக்கக்கூடிய மூன்று வகையான குணங்கள் காரண குணமெல்லாம் காரியத்தில் இருக்குங்கிற விஷயம் சொல்லப்பட்டது அப்படி சொல்லி இந்த குணங்களில் வந்து ஆகாசம் மாதிரி இருக்கக்கூடிய இதில் சிச்சாயை தோன்றுகிறது அதாவது ஈஸ்வரனுடைய லட்சணம் சொல்லப்பட்டது ஈஸ்வரனுடைய தன்மை இருபத்தி ஐந்தாவது கூறப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சிருஷ்டிக் சொல்லப்படுகிறது இருபத்தி நாலாவது மற்றொரு விதமான சிருஷ்டிக் கிரமம் சொல்லப்படுகிறது இதுதான் அத்தியாரோபம் தான் அத்தியாரோபத்தின் அத்தியாரோபம்னாலே சிருஷ்டி இருபத்தி ஐந்தாவது ஈஸ்வரனுடைய தன்மை கூறப்பட்டது அடுத்தது இருபத்தி ஆறாவது பாடலில் ஜீவனுடைய தன்மை கூறப்பட்டது ஆக சமஷ்டி காரணசரீர அபிமான சைதன்யம் இருபத்தி அஞ்சாவது பாடத்தில் சொல்லப்பட்ட சொல்ல பாடலில் சொல்லப்பட்டது வெஷ்டி காரணசரீர அபிமான சைதன்யத்தை பற்றி இருபத்தி ஆறாவது பாடலில் சொல்லப்பட்டது இருபத்தி ஏழாவது பாடல்லையும் அதை நிறைவு செய்தார் அதுவே ஆனந்த கோஷம்லாம் சொல்லி நிறைவு செய்தார் சொல்லப்போனால் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி இந்த மூணுலேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காரண சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு காரண சிருஷ்டியானது காரணப்பிரபஞ்ச சிருஷ்டியானது உபதேசிக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சூக்ம பிரபஞ்ச சிருஷ்டியை சொல்கிறதுக்காக வேண்டி ஆவரண சக்தியை பற்றியும் விக்ஷேப சக்தியை பற்றியும் சொல்லுகிறது இருபத்தி எட்டாவது பாடல் அல்லது முப்பத்தி ஐந்தாவது பாடல் அப்புறம் அந்த விக்ஷேப சக்தியிலிருந்து உண்டானது தான் பஞ்ச சூக்மபூதங்கள்னு சொல்லி அந்த பஞ்ச சூக்ம பூதங்கள்லேருந்து தான் போக சாதன சரீரம் உண்டாகிறது சூக்ம சரீரம் உண்டாகிறதுன்னு சொன்னார் அப்போ இருபத்தி முப்பது முப்பதாவது பாடலில் சொல்லப்பட்டது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி மூணுலையும் முதல் வரி வரைக்கும் இதிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை சொல்லி அந்த சூக்ம பிரபஞ்சத்தில் இருந்து தான் இந்த அதிலேயே சமஷ்டி அம்சம் வஷ்டி அம்சம் எல்லாம் சொல்லப்படுகிறது வஷ்டி அம்சத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுறது அதில் இருக்கக்கூடிய சாத்விக் சாத்விக அம்சத்தில் மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுகிறது அப்படி சொல்லப்பட்டது அப்புறம் ரஜோகுணத்தில் வந்து பஞ்சப்பிராணனும் கர்மேந்திரியங்களும் அங்கே தோன்றுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டு இதெல்லாம் சேர்த்து தான் முப்பத்தி ரெண்டாவது பாட்டில் சொன்னார் இவனுக்கு தைதஸன்னு பேர் ஹிரண்ய சமஷ்டிக்கு இரண்ய கர்ப்பன்னு பேர் அவஸ்த வந்து இதெல்லாம் சார்ட்டு போடலாம் நிறைய வேலை பார்க்க முடியும் ஹோம்ஒர்க் பண்ணால் அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கு சுருக்கமாக சொல்லலாம் டிக்டேட் பண்ணணும் அதுக்கெல்லாம் சம்மரி சொல்லக்கூடாது சம்மரி சொல்லலாம் என்ன பண்ணணும் ஒன்று டிக்டேட் பண்ணிட்டே தனித்தனியாக போட்டோம்னா ரொம்ப இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம் இல்லை வேலை இருக்குது செய்யலாம் அப்புறம் ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டியாக ஆரம்பிக்கிறார் ஆக காரணப்பிரபஞ்ச சிருஷ்டி முடிஞ்சு காரணப்பிரபஞ்ச சிருஷ்டி காரண சிருஷ்டின்னு போட்டால் போகிறோம் காரண சிருஷ்டிங்கிறது எது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வந்து காரண சரீரத்திலேருந்து சூக்ம சரீரம் உண்டாகிறது அப்படிங்கிறதுக்கு விஷயம் சொல்லப்படுறது இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த நாலு பாடலும் இருபத்தி ஒம்போதுலேருந்து நாலு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி இந்த நாளும் சூக்ம சிருஷ்டியே சொல்வது நீங்கள் சூக்ம சிருஷ்டியில் சமஷ்டி வெஷ்டின்னு பிரிச்சுங்க அப்புறம் சூல பிரபஞ்ச சிருஷ்டியை முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறதா பஞ்சீகரணம் ஆரம்பிக்கிறார் பஞ்சீகரணக் கிரமத்தை சொல்லி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இதில் பஞ்சீகரணக் கிரமம் சொல்லப்படுறது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு செய்து செய்தார் அப்படின்னு சொல்லி அதே பஞ்சீகரணத்தினுடைய தன்மை சொல்லப்படுகிறது முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் தன்மை முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் அப்புறம் முப்பத்தி ஸ்தூல சிருஷ்டி இவை விளக்கி சொல்லுகிறது அதாவது சமஷ்டியில் விஸ்வன்னு பேர் வஷ்டியில் விஸ்வன்னு பேர் சமஷ்டியில் விராட்டுன்னு பேர் அன்னமய கோஷம்னு பேர் ஜாகிரத அவஸ்தேன்னு பேர் இது ஸ்தூல கற்பனைன்னு சொன்னார் அப்புறம் வந்து ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதி என்னன்னு கேட்டால் ஈஸ்வரனுக்கு காரணோபாதி ஜீவன் காரியோபாதி என்ற ஒரு கருத்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது ஈஸ்வரனுக்கு இருக்கிற உபாதி காரண உபாதி ஜீவனுக்கு இருக்கிற உபாதி காரிய உபாதிங்கிற கருத்து முப்பத்தி அல்லது நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுது அடுத்தபடியாக அது அதனுடைய விஷயத்தை சமஷ்டி விய சமஷ்டி வஷ்டின்னுடைய ல லக்ஷணத்தை சொல்கிறார் என்ன வியஷ்டினா என்ன அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஏழாவது பாடலில் சொல்லப்படுகிறது முப்பத்தி எட்டாவது பாடலில் அத்தியாரோப அத்தியாரோபம் நீங்கு அத்தியாரோபத்தை சொன்னதை சொல்லி அபவாதம் சொல்லப் போவதாக சங்கல்பம் செய்கிறார் இதுவரையிலும் அத்தியாரோபமானது விளக்கப்பட்டது இனி அபவாதத்தை பற்றி சொல்லப்போகிறேன் கேட்பாயாகங்கிறார் அந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பாடலில் அபவாதத்தினுடைய தன்மை கூறப்படுகிறது அபவாதத்தின் தன்மை கூறப்படுகிறது அப்ப முப்பத்தி ஒம்பது நாற்பதில் அதாவது முப்பத்தி ஒன்பதாவது பாட்டில் சொல்லியிருக்கிற அப்பவாதத்துக்கும் நாற்பதாவது பாட்டில் சொல்லியிருக்கிற அப்பவாதத்துக்கும் சற்று வித்தியாசம் இருக்கு அதாவது ஜகத்து மித்யா அப்படிங்கிறது ஒரு வகையான அதாவது பிரம்மந்தான் சத்தியம் ஜகத்து மித்யான்னு புரிஞ்சுக்கிறது அப்பவாதம்னு சொல்கிறார் மிச்சாந்தான் சொல்கிறது அது ஒரு வகையான அப்பவாதம்ங்கிறார் அதாவது எல்லாமே ஒன்றும் கிடையாதுன்னு அப்புறம் வந்து காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லேன்னு தெரிஞ்சு காரியத்தை காரணத்தில் ஒடுக்கி காரணத்தன்மையை நீக்குகிறது இன்னொரு வகையான அபவாதம் சொல்லி மந்த அதிகாரிகளுக்காக சொல்லப்படுற அப்பவாதம் நாற்பது அல்லது நாற்பத்தி ஏழாவது பாட்டில் முப்பத்தி ஒம்பதாவது பாட்டில் சொல்கிற நாற்பதாவது பாடலில் சொல்கிற அப்பவாதத்தன்மைக்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது இதை உயித்து உணர்க சிந்தித்து உயித்து உணர்க அப்புறம் வந்து நாற்பத்தி ஒன்றாவது பாடலில் கருத்து நாற்பத்தி ஒன்று முதல் பாடல் வரை நாற்பத்தி ஒன்று முதல் பாடல் வரை ஆவரண விக்ஷேப சக்தியை பற்றின விசார் ஆகையினால ஆவரண சக்தியை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சிஷ்யன் பிரார்த்திக்கிறான் நீங்கள் ஆவரணசக்தி என்றும் விக்ஷேப சக்தி என்றும் இரண்டு விஷயங்களை சொன்னீர்கள் இப்பொழுது எனக்கு விக்ஷே ஆவரண சக்தியை பற்றி சற்று விளக்கி சொல்லுங்கள் என்று பிரார்த்திக்கிறான் நாற்பத்தி பாடல் அவர் வந்து ஆவரண சக்தியினுடைய தன்மையை நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் சொல்கிறார் நாற்பத்தி இந்த ஆவரணசக்தியினால் ஆவரணசக்தியினுடைய தன்மை சொல்லப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் அந்த ஆவரணசக்தியினால் உண்டாகிற துன்பம் ஆவரணசக்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லுகிறது நாற்பத்தி பாடல் நாற்பத்தி நாலாவது ஒரு நுண்ணிய கருத்து ஆராய்ச்சி செய்யப்படுகிறது ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் மெய்ப்பொருளை ஆவரணசக்தி மறைத்து விடுகிறதுன்னு சொன்னா. ஆரோபமே வராதே மறைச்சாச்சுன்னா எப்படி ஆரோபம் வரும் தெரிஞ்சாலும் ஆரோபம் வராது மறைச்சாலும் ஆரோபம் வராது அப்படின்னா அறகுறையாக மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அறகுறையாக மறைச்சிருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை விளக்கி சொல்வது நாற்பத்தி நாலாவது பாடலில் அப்போது ஆதாரம் முழுவதுமாக மறைக்கப்படுவதில்லை ஆதாரத்தினுடைய ஒரு அம்ச ஒரே ஒரு அம்சத்தை விட்டுவிட்டு மற்ற அம்சங்கள் தான் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் மிக அழகாக சொல்லப்படுகிறது நாற்பத்தி நாலாவது பாடலில் ஒரு ஒரு அப்செக்ஷன் அதாவது ஒரு கேள்வி ஒரு ஒரு தடை தடை விடை அதனால் வந்து ஒரு அப்செக்ஷன் பண்ணப்படுறது இதெல்லாம் வந்து எப்படி ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் வரையாதாக ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேஷமாம் இரண்டு கூறாம் ஆஹ் சம ஆதாரா விசேஷ ஆதார ரெண்டு ஆதாரம் இருக்கு சம ஆதார சத்தாதாரம் சம ஆதார சத்வரூபமா இருக்கு விசேஷ ஆதாரம்ங்கிறது நாமரூபமா இருக்கு விசேஷ ஆதாரம்ங்கிறது நாமரூபமா இருக்கு அதில் வந்து சத்தியத்துவ புத்தி கொடுக்கறது ஆரோபம் சத்தியத்துவ புத்தி கொடுக்கறது ஆரோபம் அதனால தான் பாம்புக்கு பிரம்மன் அதிஷ்டானம் கயிறு ஆசிரயம் பாம்புக்கு பாம்புக்கு ரோப் ஸ்னேக்கு ரோப் ஸ்னேக்குக்கு பிரம்மன் அதிர்ஷ்டானம் ரோப் ஆசிரயம் ரோப் ஆசிரயம் அதனால ஞாபகம் வச்சுருந்தான் புரியும் அதனால் இதுங்கிற அந்த இது திஸ் அந்த இஸ்னஸ் இருக்கோல்ல இருக்கிறது இது இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் சமம் இது கயிறாக இருக்கிறது இது பாம்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அதெல்லாம் விசேஷம் இது கயிறாக இருக்கிறதுங்கிறது வியாபாரிக்கும் இது இருக்கிறதுன்னா பிரம்மன் இது இருக்கிறது இது கயிறாக இருக்கிறதுன்னா வியாபாரிக்கும் இது கயிறாக இருக்கிறது அது வியாவகாரிகம் இது பாம்பாக இருக்கிறது பிராத்திபாசிகம் இது இருக்கிறது இது இருக்கிறது பாரமார்த்திகம் இது கயிறாக இருக்கிறது வியாபகாரிகம் இது பாம்பாக இருக்கிறது பிராத்திபாசிகம் பாரமார்த்திகம் ஜகத்து அஸ்தி வியாவகாரிகம் ஜகத்து ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு ஒரு விதமாக தெரிகிறது மார்க்சிஸ்டுக்கு ஒரு விதமாக தெரியுது நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு ஒரு விதமாக தெரிகிறது பிஜேபிக்கு ஒரு விதமாக தெரிகிறது காங்கிரஸுக்கு ஒரு விதமாக தெரியுது ஏடிஎம்கேவுக்கு ஒரு விதமாக தெரியுது டிஎம்கேக்கு வேறு விதமாக தெரியுது ஜனங்களுக்கு வேறு விதமாக தெரியுது ஆகினாலும் இதெல்லாம் என்னதுன்னா பிராத்திபாசிகம் தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக தான் சொல்லின்ட்டுருக்கு அப்போ வந்து ஜெகத் அஸ்தி நீ இருக்கேன் நான் இருக்கேன் சத்தியம்னா வியாபாரிக்கும் நீ கெட்டவன் பிராத்திபாசிகம் நீ நல்லவன் பிராத்திபாசிகம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு ரெண்டுமே தான் அதுலேயும் வியாபாரிக பிராதிபாசியம் இருக்குது யதார்த்தம் இருக்குது அதுலேயும் அயதார்த்தம் இருக்குது எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே அந்த சொப்புக்குள்ளே சொப்பு போயின்ண்டே இருக்கும் அது விஷயம் போயிட்டே இருக்கும் ஒட்டுடும் அதனால் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் நான் முப்பத்தி ஒம்பது இந்த இதில் நாற்பத்தி நாலாவது பாட்டில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற கருத்து ஆக ஆதாரா திவிதா சம ஆதாரா விஷேஷ ஆதாரா சம நாமரூப ரஹிதா விசேஷ ஆதாரா நாமரூப சகிதா இல்லை நம்ம பாஷையில் போட்டால் தான் புரியும் சம ஆதாரம் விசேஷ ஆதாரம் நாமரூபம் உடையது புரியுறது இல்லை அதனால இவர் என்ன சொல்றாருன்னா நாமரூபரகித ஆதாரத்தை எதுவும் மறைக்காது விசேஷ ஆதார் நாமரூப சஹித ஆதாரத்தை தான் மறைக்கிறது அப்படின்னு சொல்ல நாமரூப ரஹித ஆதாரத்தை மறைக்க முடியாது அது கேவல ஜான அதனால் அது நிறுத்து விஷயம் அபிஷயம் சம ஆதாரா அவிஷய விசேஷ ஆதாரா விஷய போடுங்க வருது வர கிடைச்ச வரைக்கும் எங்கள் லாபம் இல்லை சம விசேஷ ஆதார விஷய வியாபகாரிக விஷய ரஜ்ஜு பிராத்திபாசிக விஷய சர்பகா அவிஷய பிரம்மை அவிஷய ஆத்மா சைத்தன்யம் சரி இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோம்னா அது வந்து அதை விளக்கி சொல்கிறார் ஆக இதில் சமாதார விசேஷ ஆதாரத்தை விளக்கி சொல்லுகிறது நாற்பத்தி ஐந்தாவது பாடலில் அதை வந்து விளக்கி சொல்லி அப்புறம் நாற்பத்தி ஆறாவது பாடலில் ஏன் விக்ஷேபத்தை விக்ஷேபத்தை தோஷம் சொல்லக்கூடாதா ஆவரணத்தை போய் ஏன் தோஷம் சொல்லணும் விக்ஷேபத்தை தோஷமாக சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி நாற்பத்தி ஆறாவது பாடல் ஆவரணத்தை போய் ஏன் இவ்வளவு மோசமாக பேசுகிற விக்ஷேபம் தானே எல்லா விதமான துன்பத்துக்கும் காரணம் தெரியாமல் இருந்துவிட்டா இந்த உடம்புன்னு ஒன்று தெரியாமல் இருந்துட்டா உலகம்னு ஒன்று தெரியாமல் இருந்துவிட்டா நமக்கு இந்த பிரச்சனையே வராதே தூக்கத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லையே அதனால் இந்த தெரிஞ்சப்பறம் தானே இவ்வளோ தொந்தரவு ஆகையினால விக்ஷேபந்தான் துன்பத்துக்கு காரணம் சொல்லப்படாதவண்ணா விக்ஷேபம் துன்பத்துக்கு காரணம் இல்லை சச்சிதானந்தேந்திர என்ன ஒன்று வர தெரியல ஆவரணை விட்சேபத்துக்கலாம் அதனால் வந்து விக்ஷேபம் வந்து துன்பத்துக்கு ஒன்றும் காரணம் இல்லை அந்த கோஷ்டியில் சேர்ந்தால்தான் அவர் அதனால் வந்து விக்ஷேபந்தான் பிரச்சனை விக்ஷேபத்துக்கு நம்ம வந்து விக்ஷேபம் தானே துக்கமாக இருக்குது ஆபரணத்தை போய் இது பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அவர் சொல்கிறார் நாற்பத்தி ஏழாவது பாடலில் விக்ஷேப சக்திஹி மோக்ஷ அனுகூல அனுகூல சக்திஹி மோக்ஷத்துக்கு அனுகூல சக்தி அப்பா நாற்பத்தி பாடல்ல நாற்பத்தி ஏழு என்ன நாற்பத்தி ஏழு ஏழும் போட்டுக்க வேண்டிதான் ஐம்பத்து நாற்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு நான் ஒரு வேலை நம்பர் சொல்ற போது மாறி இருந்தால் ஐம்பத்தி நாலு கூட்டிங்க குறைச்சி சொன்னா ஏழை கூட்டிங்க கூட்டி சொன்னா அதுல கரெக்டா இருக்கும் நாப்பத்தி எட்டாவது பாட்டில் ஏன்னா நம்பர் போட்டு இருந்தா இவர் காணும் திடீர் நம்பரும் காணும் அதனால அதை விளக்கி சொல்ல நாற்பத்தி ஏழு சொன்னா போறோம் நாற்பத்தி ஏழு ரெண்டுமே மோட்சம் மோக்ஷத்துக்கு அனுகூலமாக இருக்கிறது விக்ஷேபம் என்று சொல்லப்படுகிறது எனவே விக்ஷேபம் நமக்கு துக்கத்தை தருவது ஆவரணமே நமக்கு துன்பமானது அதில் ஆவரணத்தை தான் நீக்கணும் விக்ஷேபத்தை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சொல்லப்பட்டு ஞானாத்தியாசந்த நீக்க ஞானாத்தியாசத்தை நீக்கிறதுங்கிறது ஆவரணத்தை நீக்கிறது ஒன்று ஆவரண நிவர்த்தி ஞானாத்தியாச நிவர்த்தி எல்லாம் ஒன்று தான் அப்புறம் விக்ஷேபம்ங்கிறதும் அர்த்தாத்தியாசமும் ஒன்று அர்த்தாத்தியாசா ஒரே இதுதான் சரி அப்போ நாப்பத்தி ஒன்பதாவது ஷிலோ சொல்றார் பந்தம் மிச்சான்னு சொன்ன பந்தம் மிச்சா சொன்னா மோட்சமும் மிச்சாதானே அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை மோக்ஷம் மிச்சான்னு பந்தம் மிச்சான்னு தெரிஞ்சின்றாலும் அதனால ஏற்படுற அந்த மோக்ஷங்கிறது சத்தியம்தான் அப்படின்னு சொன்னார் மோக் பந்தம் மித்யா மோக்ஷம் மித்யா தான் அதனால கிடைக்கிற நி நிவத்தி அது நமக்கு சத்தியம்தான் ஒரு திருஷ்டி இது வியாபகாரிக திருஷ்டி தான் அது ஆக்சுவலாக அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் இந்த ஐம்பதாவது பாடலில் என்ன சொல்றாருன்னா விக்ஷேப சக்தியும் மாயா காரியம்தான் அந்த விக்ஷேப சக்தியினாலே மாயே நாம அழிச்சுடலாம் பிணம் சுடு தடி போல சவம் சுடு தடி போலன்னு சொல்றாரு சவம் சுடு தடி போல அந்த இது அந்த பாகவத்தில் பாகவத்தில எல்லாம் திருஷ்டான சொல்லப்படுறது அம்சகீத கேட்டிருக்கலாம் மூங்கில் உராய்வதால் உண்டாகின்ற தீ மூங்கிலையும் எரித்து விட்டு தானும் அடங்கி விடுகிறது ரொம்ப முக்கியம் மூங்கில்கள் உராய்கின்றன அதுலேருந்து தீ உண்டாகிறது அந்த தீ மூங்கிலெல்லாம் எரித்து விட்டு எரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னொன்னே தானும் அடங்கி போகுது அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணால் அறிவுனால என்னென்ன நம்மளே செத்து போகிறோம் அப்புறம் அந்த அறிவும் செத்து போகுது நம்மளும் செத்து போகிறோம்னா என்ன அர்த்தம் தனித்தன்மையும் செத்து அந்த தனித்தன்மையை தனித்தன்மையை சாக வச்ச அந்த ஞானமும் பயமாக இருக்குதா செத்து போகிறது அதுவும் செத்து போயிட்டுருது கஷ்டம் தான் ஜீரணிக்கவே முடியாது இதுக்கு தான் நிறைய பேர் சாமி பக்தி பண்ணால் போருங்கிறாங்க தாங்க முடியல எதா சொல்கிறது பெருசாக பக்தியோடு நிறுத்திக்கலாம் அப்படிலாம் கிடையாது என்ன ஆனந்தமாக இருக்கும் எல்லாம் போய்டும் அப்புறம் இருப்பு ஏக்கம் பூர்ணமே அவசிஷது அப்புறம் வந்து சப்தாவஸ்தா மாயா யா சப்தாவஸ்தா ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது 51 ஒன்னுல ஆரம்பிச்சு ஐம்பத்தி வரைக்கும் அதெல்லாம் மணி ஆயின்றுக்கு கொஞ்சம் வேகமாக போகிறேன் இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழு அவத்தைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றார் அஜானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கடல் குளிர்மை ஆதல் அஜானம் ஆவரணம் விக்ஷேபம் பரோட்ச ஜானம் அபரோட்ச ஜானம் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி இப்படி ஏழு விதமான அவஸ்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விஷய சொல்றதா பிரம்மத்தை மறக்கிறது அஜானம் அது இருந் இல்லை இருந்தால் தெரியாதாங்கிறது நான் வந்து ஜீவன் நினைக்கிறது வந்து ஆவரணும் ஆவரணம் ஊடல் நான் ஒரு ஜீவன் நினைக்கிறது வந்து விக்ஷேபம் குருனா குருவினுடைய உபதேசத்தினால தெரிகிறது அப பரோட்ச அப்புறம் தான் நன்றாக மனநம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி பெறது அபரோக்ஷானம் அப்புறம் வந்து த ஜீப உபாதி ஜீவ உபாதியில் இருக்கக்கூடிய சத்தியத்துவம் போகிறதுங்கிறது துக்க நிவர்த்தி நாம் பிரம்மம்னு நன்றாக உணர்ந்திருப்பது ஆனந்த பிராப்தி அப்படின்னு சொல்லி இதுக்காக கதையெல்லாம் சொன்னார் தச புருஷன் த தச முட்டாள் கதையெல்லாம் சொல்லி அந்த திருஷ்டாந்தத்தையும் தார்ஷ்டாந்தத்தையும் இணைத்து எப்படி ஒருத்தன் கடை பத்து பேர் சேர்ந்து அந்த அக்கறை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனோடனே ஒரு ஒருத்தனை எண்ணி தென்னை மாத்திரம் விட்டுட்டு எண்ணி அதனால தான் பத்து பேரும் விட்டாள் எல்லாம் என்றபோது கடைசியில் கிடைக்காமல் போனோடனே அந்த கதை இருக்கோ இல்லை ஒருத்தன் இல்லைன்னு ஒருத்தன் இரு இல்லைன்னு நினச்சது அஜானம் வந்து தன்னை மறந்தது அறியாமை அப்புறம் இல்லைன்னது ஆவரணம் அப்புறம் வந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சது விட்சேபம் அப்புறம் வந்து ஓ ஒன்று உட்காந்து அழுது அதெல்லாம் இருக்கதில்ல விட்சேபம்லாம் அழுகிறது அப்புறம் குரு வர்றார் இருக்கான்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அது நீதான்னு சொல்லணும் ஓ புரிஞ்சது துன்பம் போனது இன்பம் வந்ததுங்கிற அந்த உதாரணத்தை சொல்லி அந்த திருஷ்டாந்த அஷ்டாந்தத்தை சேர்த்து விடுறார் இதெல்லாம் வந்து ஐம்பத்தி ஆறாவது பாடல் வரைக்கும் வந்திருக்கு ஆக ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு வரை மாயையில் ஏற்படும் ஏழு நிலைகள் விளக்கப்பட்டன மனதிலே அறிவு தெளிவாக பதிவதற்காக இவ்வாறு கூறப்படுகிறது அப்புறம் ஐம்பத்தி ஏழாவது பாடல்ல மகாவாக்கியத்தை நன்கு உபதேசிக்க வேண்டும் என்று சிஷ்யன் பிரார்த்திக்கிறான் எப்படி இந்த பத்தாவது மனுஷன் தன்னைத்தான் புரிந்து கொண்டானோ அதுமாரி மாதிரி நீங்களும் எனக்கு உண்மையை விளக்கி சொல்லணும்னு சொல்லி மகாவாக்கியத்திற்கு அர்த்தம் சொல்லுவதன் வாயிலாக விளக்க வேண்டும்னு கேட்டான் அவர் உடனே எல்லா விஷயங்களையெல்லாம் விளக்கிறதுக்காக வேண்டி திருஷ்டாந்தங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆகாசத்தில் வந்து மகாகாசம் மேகாக்காசம் கட்டாகாசம் ஜலாகாசம் அப்படின்னு நாள் இருக்கப்பா அதே மாதிரி பிரம்மம் ஈஸ்வரன் கூட்டஸ்தன் ஜீவன் அப்படின்னு நாலு சைத்தன்யம் இருக்குதுன்னு சொல்லி ஐம்பத்தெட்டாவது பாடலில் ஐம்பத்தி ஏழாவது பாடலில் மகாபாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க ஐம்பத்தி எட்டாவது பாடலில் மகாகாசம் மேகாகாசம் கட்டாகாசம் ஜலாகாசம் இருக்கிற மாதிரி பிரம்மம் ஈஸ்வரன் கூட்டஸ்தன் ஜீவன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது நாலு சைதன்யம் சொல்லி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் வந்து தத்துவமசி மகாக்கிய வாக்கியத்துக்கு வாச்சியார்த்தம் என்ன லக்ஷ்யார்த்தம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக விளக்கங்களைலாம் தருகிறார் காய்ச்சிய பாலில் நெய் போல கலந்து ஒன்றாம் கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே அப்படின்னு சொல்லி பிரிவது எப்படி என்ற கால் அப்படிலாம் விளக்கம் சொன்னார் அவர் ஆகையினால இந்த அறுபத்தி வரைக்கும் இந்த சுருக்கமாக மகா வாக்கிய விசாரம் சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாக சொன்னார் இந்த இன்னும் திரும்ப வருது ஜெகலட்சணா ஜெகலக்ஷன்லாம் திரும்ப வருகிறது இது சுருக்கமா சொல்லப்பட்டது வாட்சியம் லட்சியம் தான் இரண்டு பூஜ்ய ஈசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டுக்கும் வாட்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா அப்படின்னு ஈஸ்வரனுக்கு லட்சியம் பிரம்மம் ஜீவனுக்கு லட்சியம் ஆன்மா ஆத்மா பிரம்ம ஐயாத்மா பிரம்மெலாம் சொல்லி மனசில் பதிய வச்சுருக்கார் இப்ப அறவது அறுபத்தி ஒன்று அறுபத்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் நீ சச்சிதானந்த ஸ்வரூபம் அதில் முதல்ல சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை எல்லாம் விடு பஞ்ச கோஷத்தில் அபிமானத்தை எல்லாம் விட்டு நீ சச்சிதானந்த ஸ்வரூபம்னு புரிஞ்சு இந்த சரீரத்திலேருந்து சரீர அபிமானத்தை அடியோடு நசுக்கி தூக்கி ஏறி அப்படின்னு சொன்னால் அறுபத்ரெண்டாவது பாட்டு வரைக்கும் அறுபத்தி மூணாவது பாட்டில் சூன்யந்தான் தெரிகிறதுனு சிஷ்யன் சொல்ல அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு ரெண்டு ஸ்லோகத்துலேயும் சொல்கிறார் நீ வந்து அறிய எல்லா பாழையும் அறிகிற சூன்யத்தை அறிகிற வஸ்து சூன்யம் அல்லப்பா அதனால் ஆத்மா சூன்யம் கிடையாது அப்படிங்கிற கருத்தை அறுபத்தி சொல்லி நிச்சயமாக நித் நித்தியசுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மன் தட்சிணாமூர்த்தி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றார் அறுபத்தஞ்சாவது பாட்டில் எத்தனை தடவை பிறந்திருக்கும் இதெல்லாம் வந்து அலைகள் இந்த சைத்தன்யத்தின் மீது தோன்றிய எண்ணற்ற அலைகளே எண்ணற்ற உடல்கள் எண்ணற்ற தெய்வங்கள் எண்ணற்ற அவதாரங்கள் எண்ணற்ற மதங்கள் எண்ணற்ற வாழ்க்கைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் அவைக்கெல்லாம் சாட்சினியே அப்படின்னு சொல்லிட்டார் காலத்தையும் கடந்த காலசாட்சியாக நீ இருக்கிறாய் அறுபத்தி ஆறாவது பாட்டில் சைதன்யத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சைத்தன்யம் தேவையில்லை என்கிற கருத்து சொல்லப்படுகிறது உணர்வை உணர வேறொரு உணர்வு தேவையில்லை உணர்வு தன்னைத்தானே உணர்கிறதுன்னு சொல்லக்கூடாது உணர்வு உணர்வாகவே இருக்கிறது உணர்வை உணர்வை உணர்வே உணர முடியாது உணர்வை உணர்வே உணர வேண்டிய அவசியம் இல்லை உணர்வை உணர்வை உணர்வே உணர முடியாது உணர்வை உணர்வே உணர முடியாது உணர்வை உணர வேண்டிய அவசியம் இல்லை உணர்வை உணர வேண்டிய அவசியம் இல்லை புரியறதில்ல அப்ப என்ன உணர்வு தன்னை தானே உணர்கிறது அப்படின்னு சொல்கிற போது கர்த்த கர்ம விரோதம் வந்துடும் இல்லையா கர்த்தா யார் கிரியா என்ன கருமா என்ன என்ன மூணு அதுதான் மூணு அதுவாக எப்படி இருக்க முடியும்னு கேட்டால் அதுதான் வேண்டாம்னு இதெல்லாம் உபச்சாரத்துக்காக சொல்கிறேன் உண்மை கிடையாது உபச்சாரத்துக்காக என்ன அர்த்தம் உபச்சாரம்னாலே என்ன அர்த்தம் யாரோ வந்துவிட்டாங்க மத்தியானம் மூன்றரை மணிக்கு வந்துட்டாங்க வந்த உடனே சாப்பிட்றீங்களாண்ணா சரின்னுட்டா நான் எதுவும் உபச்சாரத்துக்காக கேட்டேன் சரி பரவாயில்ல உபச்சாரத்தாக கேட்டேன் அது லட்சம் சத்தியமாக எடுத்து சரிண்ணா அதுக்கெட் அப்போ எவ்வளோ சொல்லுவோம் மூன்றரை மணிக்கு என்ன நான் சாப்பிட்டு வந்துட்டேன் முடியுமோ அது என்ன அர்த்தம் நான் கேட்குற போதே அதில் வந்து யதார்த்தமாக கேட்குறோமா உபச்சாரத்துக்காக கேட்குறோமா அதை பொறுத்துருக்கு அது நம்ம நிஜமாகவே கேட்டிருக்கலாம் ஆனாலும் கேட்க வேண்டியது நம்முடைய சம்பிரதாயம் மரியாதை மாரி இங்கேயும் அவர் என்ன அதெல்லாம் வந்தப்பா அதெல்லாம் வந்து என்னது இந்த உணர்வை உணர்வை நான் உண உண உணர்வு தன்னைத்தானே உணர்கிறதுங்கிறது உபச்சாரம் சத்தியம் கிடையாது உணர்வு தன்னைத்தானே உணர முடியாது உணர்வு தன்னைத்தானே உணர வேண்டிய அவசியமும் இல்லை இப்படி சொல்கிறதுனால புரிஞ்சதுனால்தான் இது புரியும் இது உணர்வு புரியாமல் இது புரியாது இந்த வார்த்தை புரியாது சைதன்யம்ங்கிற வஸ்து புரியாமல் இந்த வார்த்தையை சொன்னால் இது புரியவே புரியாது உணர்வு தன்னைத்தானே உணராது உணர்வு தன்னைத்தானே உணர வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறது புரியணும்னா உணர்வு பற்றி புரிஞ்சுருக்கணும் உணர்வு புரியாமல் இது புரியுமோ புரியாது உணர்வு மனம் வாக்குக்கு எட்டாதுங்கிறதுக்கு சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரி தான் அறுபத்தஞ்சி பாட்டு அறுபத்தி ஆறு தானே அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ரெண்டுலேயுமே சரி கொஞ்சம் நான் மெதுவாகவே சொல்கிறேன் அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த இரண்டு பாடல்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தீபசிய அன்னிய தீபேச்சா நாஸ்தி ஒரு தீபத்தை காண்பதற்கு மற்றொரு தீபம் தேவையில்லை டியூப்லைட் எரியுதான்னு இன்னொரு டார்ச் அடித்து பார்க்குறேன்னா என்ன சொல்கிறது அகில உலக மகா டியூப்லைட்டுன்னு பேர் வைக்கணும் அவனுக்கு அதுதான் பேர் வைக்கணும் டியூப்லைட் எரியிருந்தான்னு டார்ச் அடித்து பார்த்தான்ண்ணா என்ன சொல்கிறது ரொம்ப என்ன வெளிச்சம் வரட்டும் பார்த்துக்கலாம்மா சூரிய வெளிச்சம் வந்த பிறகு வந்துக்கலாம் அதான் யாராக கேட்டுறேன் என்னது அந்த ஜோக்கு சந்திரன் பெரியவனா சூரியன் பெரியவனான்னா சந்திரன் தான் பெருசுன்னு நானும் ஏன் எப்படிறா சூரியன் தான் வெளிச்சம் வரும்போதுதானே வருது சூரியன் வெளிச்சத்துல போதுதானே இருக்குது அப்படின்னு வெளிச்சம் இல்லாத போது இருக்கிறது சந்திரன் அதனால வந்து சூரியன் இந்த மாதிரி இருக்கு வெளிச்சம் இல்லாத போது இருக்கிறதுனால வெளிச்சம் இல்லாத போது இருக்கிறது சந்திரன் வெளிச்சம் இருக்கிறபோது இருக்கிற ஆள் சூரியன் ஆகையினால யார் பெரியவண்ண சந்திரன் தான் பெரியவண்ணன் இந்த இது என்ன எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்த வந்து சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து கண்டாக்டர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் உனக்கு காது அருந்து விடுத்துன்னா என்ன ஆகும்னு கேட்டான் பார்க்க முடியாதுன்னா அடப்பாவி நான் கேட்கறது வந்து அவங்ககிட்ட வந்து காது அருந்து போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்குறேன்னு அதுதான் சொல்கிறனே பார்க்க முடியாது அப்படிங்கிறேனே திரும்ப ஒருத்தரும் கேட்குறேன் இப்போ அது பதில் சொல் காதை அறுத்துட்டா என்ன பண்ண என்ன ஆகும் அப்படின்ட்டா பார்க்க முடியாது எப்படி என்ன கண்ணாடி எங்கே மாட்டுறது ஆ கண்ணாடி போடுறான் கண்ணாடி எங்கே மாட்டுறது கண்ணாடியை போடுறதுக்கு காது வேணுமா எப்படி அதனால் அவன் ஒரு அர்த்தம் வச்சுருக்கான் விசேஷ அர்த்தம் வச்சுன்னு இருக்கான் அதனால் இந்த வேர் எப்படி அது அவன் அவன் அர்த்தம் கடைசியில் நியாயமாக தான் இருக்குது அது மாதிரி சில சமயம் இப்படி ஆகிடும் அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவத்தை பலமாய்த்தீரும் பலமாய்த்தீரும் அறிபடும் அறிபடும் பொருள் நீ அல்லை அரிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே அனவை நீயே அனுபவித்தறிவாய் தெரிஞ்சுகிட்டே இருக்க நான் திரும்ப திரும்ப சொல்லத்தான் முடியும் கடைசியில் வந்து உனக்கு வந்து சைதன்யத்தை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு சைதன்ய ஸ்வரூபத்தை புரிய வைக்கணும் என்ன பண்ணுறதுன்னா இது இல்லப்பா இது இல்லப்பாண்ணா அதுதான் கடைசியில் ஒன்றுமே இல்லையா பாழாத்தான் இருக்குது அப்படின்னா சூன்யம் அதையும் நீ தெரிஞ்சுக்கிறதில்ல அதான் இருக்கணும் அப்படி நான் இருக்கிறது எங்கே இருக்கேன் நீ எங்கேயும் இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் சைத்தன்யத்தை திரும்ப திரும்ப சொன்னதுக்கு பிறகு அவனுக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலைண்ணா பேசாமல் போய் யோகா பழகு அதனால் வந்து ஏதாவது தியானம் பண்ணி யோகா பழகு எதாவது மூச்சு பயிற்சி எல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணின்று ரத்த ஓட்டம் சீராகும் நல்லது அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் வேறு பண்ண முடியாதப்பா அதனால் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் மற்ற இதெல்லாம் விளக்கமாக அடுத்த வகுப்பில் சொல்லுகிறேன் ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி